சமியங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித்தாயமோசாய விஷ்ணவேடைய அர்த்தமாம் தர்மத்தை புரியவைப்பதற்காக இத்திகாசங்களையும் புராணங்களையும் வேதவியாசர் இவ்வுலகத்தில் பரவச் செய்தார் இரண்டு இத்திகாசங்கள் ராமனுடைய கதை சொல்ல வந்த ஸ்ரீராமாயணம் கிருஷ்ணகை சொல்ல வந்த மகாபாரதம் கண்ணனே தர்மம் அவனை பற்றியவர்களே தர்மத்தை அறிந்தவர்கள் கண்ணனையே தங்களுக்கு நாசனாக கொண்டிருந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள் அதில் மூத்தவனுக்கு தர்மபுத்திரன் திருநாமம் தர்மம் அறிந்தவன் அவனை பரீட்சை பண்ணி அவன் வாயிலாக உலகத்துக்கு தர்மத்தை தெரியப்படுத்த வேணுங்கிறதுக்காக நூத்தி இருபத்தி நாலு கேள்விகளை கேட்கிறான் அதிலே நாம் பல கேள்விகளுக்கு பதில் பார்த்து விட்டோம் கடைசியாய் மாத்தர்யம் என்பது யாது என்று பார்த்தோம் மனக்கொதிப்புத்தான் மாத்தர்யம் நம்முடைய மனக்கொதிப்புக்கு பல காரணங்கள் இருக்கலாம் உடல் ரீதியான காரணங்கள் மன ரீதியான காரணங்கள் முக்கியமாக வித்தியாசம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது பிடித்த செயலை கஷ்டப்பட்டு செய்தாலும் மனக்கொதிப்பு ஏற்படுவதில்லை பிடிக்காத செயலை கஷ்டப்பட்டோ எளிமையாகவோ எப்படி செய்தாலும் மனக்கொதிப்பு ஏற்படுகிறது ஆகையால் நமக்கு பிடித்த செயல்களைத்தான் செய்ய வேண்டும் அந்த பிடித்தவையும் தர்மத்துக்கு புறம்பில்லாதவையாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த செயல் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போராது அது பகவானுக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் பகவானுக்கும் பிடித்ததாய் நமக்கும் பிடித்ததாக ஒரு செயல் அப்ப கண்டிப்பா மனக்கொதிப்பு ஏற்படாது மாச்சரியத்தை கொலைத்து விடலாம் நாம் ஒத்தொத்தரும் குளிர்ந்திருக்க வேண்டும் கொதிப்பு கூடாதுன்னு பார்த்தோம் யார் குளிர்ந்திருப்பர்கள் யார் கொதிப்பர்கள் இது ராமாயணத்தில் ரொம்ப அழகான சின்ன கதை ராமனும் விடியற்காலை பொழுதில் நீராடுவதற்காக தண்ணீரில் இறங்குகிறார்கள் அப்போது ஒரே குழு பல் போகிற அளவுக்கு குழு அதைக் கண்ட லக்ஷ்மணன் அருகிலிருந்த ராமனை பார்த்து சொல்லுகிறான் அத்தியந்த சுகசம் சுகுமார சுகோசித்தபரராத்திரேஷு கரையும் அவதாகத்தே நாம விடியற்காலை பொழுதில் நீராட வந்துள்ளோம் குளிக்க போவான் பரதன் நந்தி கிராமத்தில் ராமனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து தான் நாட்டை முடிசூடிக் கொள்ளாமல் பாதுகையையே வைத்து நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான் நந்திகிராமே ஸ்திதேகரோத்ராஜ்யம் ராம ஆகமன காங்கா என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் அவனும் தினமும் நீராடப் போகிறான் அதேபோல் காட்டுக்குள் இருந்த இலக்குவனும் ராமனும் சீதையும் நீராடப் போகிறார்கள் லட்சுமணனுக்கு குளிர்கிறது பரதனுக்கு குளிரவே குளிராதான் லட்சுமணனுக்கு அது தெரியாது போலும் அவன் ராமனிடத்தில் சொல்லுகிறான் மிக மென்மையானவன் பரதன் குளிர் தாங்க மாட்டான் வெப்பம் தாங்க மாட்டான் நம்ம பிரிந்து எவ்வளவு துன்பப்படுகிறானோ பின்னிரவு பொழுதில் நீராடப் போகிறானே எவ்வளவு குளிர் தாக்குமோ என்று வருத்தப்பட்டான் இலக்குவன் ஏன் பின்னிரவு பொழுதில் குளிக்க போக வேண்டும் விடியலில் குளித்தால் போதாகா போகலாம் ஆனா விடியலில் குளிக்கப் போனால் ஊர் மக்களும் சரையூக்கரைக்கு வருவார்கள் அயோத்தி பட்டணத்தில் அருகில் நந்தி கிராமத்தில் சரையூ நதி ஓடுகிறது அதில் தான் பரதன் நீராடப் போவான் ஊர் மக்களும் நீராட வருவார்கள் அவர்கள் கண்ணில் பரதன் பட்டுவிட்டால் நம் ராமனை பிரித்த பாபியின் பிள்ளை இவனுக்கும் பங்கில்லாமல் போகாது என்று நம்மை ஏசலாம் அதற்கு பயந்து நொந்து கொண்டு பின்னிரவு பொழுதில் இரவு இரண்டரை மணிக்கே போய் குளிச்சு கொண்டுறான் அப்படின்னா எவ்வளவு தூரம் குளிர் இருக்கும் என்று லட்சுமன் வலுக்கப்பட்டான் சொல்றார் இல்ல லட்சுமணா பரதனுக்கு விரக தாபம் பிரிவு ஆட்சாமையாகிற கொதிப்பு செங்கல் பார்த்திருக்கும் அது சூழல கொதிச்சு முடிச்ச உடனே அதெடுத்து குளிர்ந்த தண்ணீரில் போடுவார்கள் உடனே செங்கலுக்கு குளுருமா இல்லை தண்ணீரை அத்தனையும் செங்கல் உறிஞ்சிக் கொண்டு விடும் அதே போல லட்சுமணனுக்கு வேணும்னா குளிரலாம் செங்கலை போலே பரதன் கொதித்து போய் கிடக்கிறான் ராமனின் அவன் சரையுவில் இறங்கினால் இழுத்துக் கொண்டு விடுவான் அது வச்சு போயிடும் குளிராது அப்ப பரதன் குளிராமல் மன தாபத்தோட மன கொதிப்போடே சரையு நதியையே வச்சடித்துக் கொண்டிருந்தான் ஆனால் லட்சுமணனுக்கு எப்போதும் குளிர்ச்சி குளிக்க போறச்சே கோதாவரி எல்லாம் குளிர்றது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் பாத்தீங்களா இருவரும் ராமனும் தம்பி ஆனா ஒருத்தனுக்கு மனக்கொதிப்பு ஒருத்தனுக்கு இல்லை யாது காரணம் ராமனோட விட்டு இருக்கிறபடியால் லட்சுமணனுக்கு குளிர் கொதிப்பே இல்லை ராமன விட்டு பிரிந்தபடியால் பரதனுக்கு மனக்கொதிப்பு குளிரே இல்லை நாமும் மனக்கொதிப்பு இருக்கணும்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனுடைய ஒற்றுமையாய் பக்தியிலேயே வாழ்ந்து கொண்டு வருகிறோமோ மன கொதிப்பு இருக்காது சாமான்யமாக பேசிக்கொண்டு தாழ்ந்த சொற்கள் தாழ்ந்த மக்கள் பழக்க வழக்கம் சின்ன சின்ன விஷயத்தை பற்றிய பெரிய பேச்சு இப்படி பேசிக் கொண்டிருந்தால் சின்ன ஏமாற்றத்தையும் கூட தாங்கிக் கொள்ள நம் மனம் கொதித்து போகிறது ஒரு ஏழை கையில இருக்கிறதே பத்து ரூபா ஆனா அவர் கையிலிருந்த ஒரு ரெண்டு அஞ்சு ரூபாய் நோட்டிலே ஒரு அஞ்சு ரூபாய் நோட்டை காணும்னால் கொதித்து போகலாம் ஒரு பணக்காரன் மாசமானா ஒன்னரை லட்சம் ரூபாய் சம்பளம் அவர் கையில இருந்து 5 ரூபாய்ட்ட மோட்டு காணா போடுத்துனா தேடத்துக்கு கூட பொழுது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார் மற்றொருத்தன் கொதிப்படைகிறான் ஏன்னா அவங்ககிட்ட இருந்ததுலே பத்துல 5 தொலைச்சிருக்காங்க இல்லையோ இன்னொத்த கொதிப்பே இல்லையே ஒன்றரை லட்சத்துல அஞ்சு ரூபாய்தானே தொலைச்சிருக்கான் அதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம மனக்கொதிப்பு இல்லாம இருக்கணும்னா ரொம்ப உயர்ந்த விஷயத்த கையில வச்சுட்டால் அப்ப சின்ன சின்ன இழப்பு மனக்கொதிப்பை கொடுக்காது நமக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி தான் வந்தது நூத்துக்கு நூறு கணக்குல வரல கொதித்து போவோம் பெண்ணின் திருமணத்தை கஷ்டப்பட்டு செய்வோம் ஓடி ஆடி உழைக்கிறோம் மறுபடியும் மனக்கொதிப்பு காளாவும் அப்ப யோசி பாக்கணும் திருமணத்தின் போது ஆனந்தமா தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இப்ப மறுபடியும் கொதிப்பு வந்துருத்தேன்னால் எதிர்பார்ப்புகள் அதிகம் ஆசா பாசங்கள் அதிகம் சிறு ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியலே மேலும் இந்த குடும்ப வாக்கிய விட மிக உயர்ந்ததான பகவான் பகவானுடைய அனுபவம் அது உள்ளயே வரலையே அது நம் கையில் இருந்து அப்ப தராசு தட்டுல ரெண்டு பக்கம் வைக்கணும் என்னமோ சின்ன சண்டகர ஒண்ணு ஆச்சுப்போ இந்த தட்லவை எப்பேற்பட்ட கண்ணனுடைய அனுபவம் ராமனுடைய அனுபவம் இந்த தட்ல வைங்கோ இது ஒன்னரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட வசந்தது இது அஞ்சு ரூபாய் விட தாழ்ந்தது அப்புறம் கொதிப்பே ஏற்படாது விட்டுடு அப்ப பெருமானுக்கு நெருங்க நெருங்க கொதிப்பு வராது குளிர்ந்து கிடக்கிறோம் அத்தசோயோஷ் ஆத் நிருக்கு அத்தசோஷே அத்த உபனத்து சொல்லுகிறது அவன நெருங்க நெருங்கயிலும் கொதிப்பு விளக்கும் அவனை தள்ளிப்போஹ தள்ளிப்போஹு கொதிப்பு ஒடுடும் அப்ப மென்டல் டிப்பிரஷனோ மன அழுத்தமோ காணர்ச்சியோ இவை இத்தனையும் விலகி இருக்கணும் டென்ஷன் இருக்க கூடாதுன்னு சொன்னால் அப்போ எதை தொலைக்கிறமோ எத இழப்பமோ எதனால வருமோ அதெல்லாம் விஷயம் ஆயிடுற அளவுக்கு மிக பெரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து வேண்டும் இந்த பெரியதோட ஒப்பிட்டு பார்த்தால் அப்ப இது சின்னதாயிடும் சின்னத்தை தொலைச்சா மனக்கொதிப்பு வரவே வராது சாதாரணமா சொல்லுவ இந்த கோடு இருக்கு அழிக்க முடியாது ஆனா இந்த கோட்டை சின்னதாக்கணும்னா பக்கத்துல பெரிய கோடு போடுறதுதான் வழி இழப்பு இருக்கத்தான் போறது வாழ்க்கையில் இழப்ப இல்லாத ஆக்கிவிட முடியாது நாலு பேர் திட்டத்தான் போறா நாலு பேர் அடிக்கத்தான் போறா நாலு பேர் ஏமாற்றத்தான் போறா அப்போ இந்த கோட்டையை அழிச்சுட முடியாது போல் இருக்கு ஆனா இந்த கோட்டினால எனக்கு மனக்கொதிப்பு வரக்கூடாதுனால் அப்ப இதை பெரிய கோடு பெரிய ஏமாற்றுக்காரரை கையில பிடிச்சிடணும் பெரிய வஞ்சிக்கிறவரை கையில பிடிச்சுக்கணும் பெரிய திருட்டுக்காரரை கையில பிடிச்சுக்கணும் பெரிய பொய் சொல்றவரை கையில பிடிச்சுக்கணும் யார சொல்றேன்னு புரிஞ்சிருக்குமே பெரிய ஏமாற்று பேர் வழி கண்ணன் தான் மொத்த கோபிகா ஸ்திரீகளை ஏமாத்திட்டு மதுரப்பட்டினத்தில் வெண்ணையா கண்ணாலே பார்த்ததில்லைங்கிறார் வஞ்சகன் கள்ளன் கண்ணன் தான் அவனுக்கு கையில புடிச்சுக்கிட்டோம்னா இந்த திருட்டும் ஏமாற்றமும் கள்ளத்தனமும் சின்னதா பாருங்க உண்மையில் கண்ணனா கள்ளன் நாமந்தோ கள்ளர்கள் ஆத்மா அனைவரும் அவனுடைய சொத்தாக இருக்க இந்த ஆத்மா என்னதுன்னு நினைக்கிறோமே கள்ளத்தன நமது ஆனா அவருக்கு கள்ளன்னு திருடன்னு பேர் வச்சுக்கிறதுலே அவருக்கு குறவே இல்லை அப்ப மனக் கொதிப்பு இருக்க இந்த எந்ததுனால கொதிப்பு ஏற்படணுமோ அந்த விஷயம் தாழ்ந்தது அதை விட மிக உயர்ந்த விஷயமான பகவானை நம் கையில் பற்றி இருக்க வேண்டும் அப்ப மனக்கொதிப்பு ஏற்படாது மனக்கொதிப்பே மாத்தர்யம் என்ன அந்த கல்விக்கு பதில் முடிந்தது அடுத்து நூத்தி எட்டாவது கல்வி கஹ அகங்காரி புரோக்தக எது அகங்காரம் செருக்கி இருப்போம் அதற்கு அடிப்படை இருக்குமே ஜரத்தை அதுக்கு உள்ள நோய் ஜரத்துக்கு ஜரம் மருந்து கொடுத்து போடுவோம் நோய்க்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும் ஜரத்துக்கு நோய் சரியாப்படுத்த அதனால நாம சொல்றது செருக்கு அகங்காரம் விடுவோம் சிம்டம் பத்தி எப்பவுமே தர்மபுத்திரம் பேச மாட்டார் அதுக்கு இருக்கிற காஸ் என்ன காரணத்தாலே இந்த சிம்டம் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றார் மகா அஜ்ஞானம் அகங்காரகா அஜ்ஞானம்தான் அகங்காரம் அறிவின்மையே அகங்காரம் அறிவிருந்துடுத்து அகங்காரம் இல்லை அறிவில்லை அகங்காரம் சூட்டு கொள்ளும் அறிவின்மையாவது யாது முன்னாலும் சொல்லி இருக்கிறேன் இப்போதும் ஞாபகப்படுத்துகிறேன் அநாத்மனி ஆத்ம புத்தியா அஸ்வே ஸ்டமிதியா மதி இது சம்சாரம் இந்த சம்சாரத்தில் எங்குமெங்கும் பல மரங்கள் பழுத்து கிடக்கும் நல்ல மரங்கள் பல உண்டு ஆனா தீய மரம் சம்சாரங்கிற விஷவம் அந்த விரக்ஷத்துக்கு ரெண்டு தீய விதைகள் இருக்கின்றன அவைதான் இவை ஒன்று உடலையே ஆத்மாவென்னு தவறாக புரிந்து கொள்ளுதல் மற்றொன்று எல்லாம் என்னது என்னதுன்னு நினைத்துக் கொள்ளுதல் இதுதான் அகங்காரம் அமகாரம் அகங்காரம்னகத்தை அகமான நினைத்தல் அகங்காரம் அஜானம்னா அதை மூணு வகைப்படுத்தலாம் ஒன்னும் ஞானமே இல்லாமல் இருக்கிறது இன்னொன்னு ஒன்ன மற்றொன்றாக மாத்தி நினைச்சு நடுறது இன்னொன்னு இதுவோ அதுவோன்னு சந்தேகப்படுறது இதெல்லாம் அஜ்ஞானத்தின் வகைகள் இப்ப நாம எதை தப்பா புரிஞ்சுட்டோம் அனகம் உடல் உடலையே ஆத்மானு நினைக்கிற மொழியும் ஆத்மா வேறு உடல் வேறு ஆனா உடல ஆத்மான்னு புரிந்து கொண்டு அது அகங்காரம் அதுதான் அஜ்ஞானம் என்ன உடல் வேற இயல்போட கூடினது ஆத்மாங்கிறது வேற இயல்போட கூடினது இந்த இடத்துல மாம்பழம் இருக்கு இங்க சாத்துக்குடி பழம் இருக்கு நான் இதை பாத்துட்டு சாமி சாத்துக்குடி பழம் நேரம் கண்ணுக்கு தெரியுது மாம்பழம் ரொம்ப நன்னா இருக்கே சொன்னார் என்ன மாம்பழத்துல சாத்துக்குடிங்க வித்தியாசம் தெரியாது ஆனா தெரியலையே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கானு சட்டு நேன் தலையை தட்டுடுவா இது தோல் எப்படி இருக்கு அது தோல் எப்படி இருக்கு இது இருக்கு முளைச்சிருக்கு வித்தியாசம் தெரியாதா சாத்துக்குடி மாம்பழம் யாரும் ஒன்னா போடுமா இதன் இயல்பு வேறே அதன் இயல்பு வேறே பார் அதே போல நமக்கு உடலின் இயல்பு வேறு ஆத்மாவின் இயல்பு வேறு உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாதது உடல் பல கூறுகளாக பிரிந்திருப்பது ஆத்மாவுக்கு பிரிவு கிடையாது உடல் பலவற்றாலே ஆக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா பலவற்றால் ஆக்கப்படவில்லை உடல் வரும் கழியும் ஆத்மா திறக்காது இறக்காது இப்படி பல வேறுபாடுகள் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கும் போது நாம் ரெண்டையும் ஒண்ணு நினைச்சுட்டா உடலின் வேறே ஆத்மாவின் இயல்வே வேறே ஆனா இந்த உடலை போய் ஆத்மா நினைத்தால் அது அகங்காரம் அனஹம் அகம்னா ஆத்மா அனகம் ஆத்மா அல்லாததான உடல் அனகமான உடலை அஹம் ஆத்மாவே என்று தவறாக புரிந்து கொண்டால் அது அகங்காரம் அதுதான் தர்மபுத்தனை சொல்றார் மகா அஜ்யானம் அகங்காரஹா அஜானமேதான் அகங்காரம் எதத பத்தின அஜ்ஞானம் அனாத்மனி ஆத்ம புத்தி ஆத்மாவல்லாத உடலில் ஆத்மான புத்தி ஏதுவும் என்னுடையது இருந்தாலும் அனைத்தும் என்னுடையது அப்படிங்கிற புத்தி அது மமக்காரம் அகங்காரம் மமக்காரம்னு ரெண்டு ஆங்காரம் ஆத்மாவையே உடலாக நினைத்தல் அதனாலதான் எல்லா ஆசா பாசங்களுக்கும் கட்டுப்பட்டு போடுவோம் இந்த உடலுக்கு எது தேவையோ அதை நல்லா கொடுத்துருவோம் நமக்கு இப்போ எதிர்த்த வீட்டுக்காரருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வேணும் ஒரு வீடு வாங்கறதுக்காக நாற்பது லட்சம் ரூபாய் இருக்கு பத்து லட்ச ரூபாய் இன்னும் இல்ல ஒரே கவலைப்பட்டு இருக்கா நான் கவலைப்பட்டேன் படமாட்டேன் மாறுதலுக்கு சந்தோஷப்பட்டாலும் பட்டு விடுவேன் நான் இன்னும் சின்னதா வீடு வச்சுருக்கேன் இவர் என்ன இவ்வளவு பெரிய வீடு வாங்கிருக்காருக்கா நல்ல வேலை அந்த பத்து லட்சம் கிடைக்காமலே போட்டோம் அப்படி நினைப்ப முடியும் அப்ப எதிர்த்த வீட்டுக்காரருக்கு என்ன துன்பம் வருகிறதோ அவருக்கு எதாம் இல்லையோ அதை நினைத்து எனக்கு துன்பம் ஏற்படுறதாவே தெரியல இதே என் உடம்புக்கு ஜலதோஷம் எதிர்த்த வீட்டுக்காரருக்கு ஜலதோஷம் ஜரம் எனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே உடம்புக்கு ஜலம் ஜலதோஷம் வருத்தம் கட்டம் ஏன் என் உடம்புன்னு நினைத்திருக்கிறபடியால் ஏன் நானே உடம்புன்னு நினைத்திருக்கிறபடியால் என்னுடைய உடம்பு நினைச்சா கூட தப்புச்சுடுவோம் ஆனா நானே உடல் நினைச்சிருக்கிறதுனாலே இந்த அகங்காரம் தான் அஜ்யானம் அதனாலதான் ஓ ஜலதோஷம் வந்துருத்தா கட்டப்பட்டுமா இப்படி துப்படுறேன் அழுதல் புலம்புதல் தரைப்பட்டு போதல் எழுந்திருக்க முடியாமல் தவித்தல் இவை இத்தனைக்கும் காரணம் ஆத்மாவே உடல் பல இன்னும் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு கூட ஆயிருக்கும் ஆனா மரணம்ட்டா ரொம்பவே பயப்படுவா ஏதோ ஒரு பங்கவா வந்திருக்கணும் வர முடியாது வயசு வரைக்கும் எண்பத்தி ஒரு பங்கு பண்ணிருக்கணும் அட்டன் பண்ணல வரல எதுவும் போட்டு கல்யாண தண்ணி இருந்தா அக்ஷத்த போட்டு ஆசீர்வாதம் சாப்பாடு அஞ்சு வருஷம் சாப்பிட்டாச்சு அவர் அவ்வளவு பெரியவர் அக்ஷத்தை போடுற எழுந்துட்டேனே சொன்னல அப்பவும் சாப்பாட்டுல ஆசை இருக்குன்னா எண்பத்தஞ்சு வயசாகி இன்னும் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரியாத போட்டு இந்த அஜ்யானந்தான் அகங்காரம் இதுதான் செருக்குக்கும் காரணமாகிறது இதுதான் இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் காரணமாகிறது அப்ப மகா அக்ஞானம் அகங்காரா அந்த அக்ஞானாத்து சம்சாரம் கிட்டும் ஞானத்தாலேதான் மோக்ம் கிட்டும் அகங்காரத்தை தொலைப்போம் உடல் வேறு ஆத்மா வேறு என்று தெரிந்து கொள்ளுவோம் என்று உங்களிடத்தில் வேண்டி அடுத்த கேள்வி எதிர்நோக்குவோம் நமஸ்காரம் இந்த வேலுகுடி வழங்குவர் உங்கள் மொபைலில் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்